அபு முசா ராகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்பது மூன்று முறைதான் இதில் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டால் நுழைவீராக இல்லை எனில் திரும்பிவிடுவீராக என்று நபி சல்லு அலிஹி வசல்லி ஆறு இரண்டு நான்கு ஐந்து முஸ்லிம் இரண்டு ஒன்று